முதல் கடாட்சிச்சாந்த மன்மோகா நமந்தனந்தமூர அத்வைத மகரந்தம் என்ற மனநத்தை முக்கியமாக நோக்கமாக கொண்ட இந்த நூலானது முதலிலே மங்கள ஸ்லோகத்தோடு துவங்குகிறது மங்கள ஸ்லோகத்திலே இஷ்ட தெய்வத்தையும் குருவையும் வணங்கி ார் நூலை துவக்குகிறார் பொதுவாக ஷாஸ்திரங்களில் ஒரு நூலை எழுத வேண்டுமானால் அதுக்கு சில இலக்கணங்களை முதலிலேயே சொல்ல வேண்டும் இந்த நூல் நூல் நூலில் என்ன சொல்லப்படுகிறது இந்த நூலை யார் படிக்க வேண்டும் இந்த நூலை படிப்பதால் நமக்கு உண்டாகும் பயன் என்ன இவற்றையெல்லாம் முதலிலேயே சொல்ல வேண்டும் என்பது மரபு அதிகாரி விஷயம் பிரயோஜனம் சப்ஜெக்ட் மேட்டர் என்ன அது யாருக்கு அதனுடைய பிரயோஜனம் என்ன இப்போ எம்எஸ்சி பாடம் இருக்குதுன்னு வச்சுங்களோ அதில் முதல்ல நான் இப்போ எம்எஸ்சி விஷயம் எம்எ சயின்ஸ் அந்த சயின்ஸை பற்றி நான் சொல்ல போகிறேன் கெமிஸ்ட்ரியோ ஃபிசிக்ஸோ அதை நான் சொல்ல போகிறேன்னு சொல்லணும் யார் இதுக்கு அதிகாரி பிஎஸ்சி படித்தோம் இதனுடைய என்ன அறிவு கிடைக்கும் அப்புறம் ஒரு லேப் எங்கேயாவது ஒரு லேபில் வேலை கிடைக்கும் எங்கேயோ ஒரு காரியம் வேலை கிடைக்கும் அதனால் சாப்பாட்டுக்கு பணம் கிடைக்கும் அதுதானே சொன்னாலும் என்ன சொல்கிறோம் யாருக்கு சொல்கிறோம் அதனால் என்ன கிடைக்கும் இந்த மூணும் தெரியணும் ஆனால் இந்த முதல் ஸ்லோகத்தில் இவர் வந்து அதெல்லாம் சொல்லலேன்னாலும் மறைமுகமாக அதெல்லாம் இருக்கு வணங்குறவங்களுக்கு அஜானத்தை நீக்கிற அந்த கிருஷ்ணன் மங்களத்தை கொடுக்கிற கிருஷ்ணனுக்கு நமஸ்காரன்னு சொல்லிட்டார் இதிலிருந்து என்ன தெரிகிறது யார் இறைவனை வணங்குகிறார்களோ இறை நம்பிக்கை உடையவர்களாக இருக்கிறார்களோ அதை நீங்கள் அர்த்தம் பண்ணிக்கணும் சாதன சதுஷ்டய சம்பத்தியை உடையவர்கள் இதற்கு அதிகாரிகள் இன்னும் சொல்ல போனால் வேதாந்த சாதன சதுஷ்டய சம்பத்தியோட உபனிஷத்துக்களை நன்றாக படித்தவர்கள் இங்கே அதிகாரிகள் அப்படின்னு அர்த்தம் சரி விஷயம் என்னன்னா ஞானம் விஷயம் விஷயம் கட்டாட்ச கிரணமேவ விஷயம் அதுதான் விஷயம் பிரயோஜனம் என்ன ஜெகன் மங்களம் இந்த ஜெகத்துக்கு அதுதான் மங்களம் இப்படி எல்லாம் நம்ம யோசிச்சா எல்லாம் கிடைக்கும் இதில் நான் இந்த இடத்துல வந்து உட்கார் வரைக்கும் இதை யோசிக்கல அப்போ விஷயம் ஞானம் யாருக்கு என்ன திருட ஜானம் திருடஜானம் சம்சய ரகித ஜானம் திருட ஜானம் சொல்றதை விட சம்சய ரஹித ஞானம்தான் இங்க விஷயம் சம்சயமில்லாத ஞானத்தை கொடுக்கறதா இங்க விஷயம் யாருக்கு ஞானம் உள்ளவனுக்கு சம்சயத்தோட கூடின ஞானம் உள்ளவன் தான் சந்தேகத்தோட கூடின அறிவு உள்ளவன் இங்க தகுதி தகுதியான மாணவன் விஷயம் என்ன சந்தேகத்தை நீக்கக்கூடிய ஞானம் பிரயோஜனம் என்ன ஜெகன் மங்களம் ஆனந்தன் தான் பிரயோஜனம் இதுல இருக்குது சரி இந்த ஸ்லோகத்துல மோகாப்தஜே நமகான்னு சொன்னார் இப்போ மோகம்னு சொன்னால் நான் காலையில் அஜானம்னு சொன்னேன் ஆனால் நம்ம இப்போ புதுசாக இன்னொரு அர்த்தம் பண்ணிக்கணும் சம்சய சகித ஞானம் மோகம்னா இந்த கான்டெக்ட்டில் பொதுவாக அர்த்தம் பண்ணிட்டோம் ஆனால் இந்த கான்டெக்ட்டில் மோகம்னா என்ன அர்த்தம் சம்சயத்தோடு கூடின ஞானம் நான் பிரம்மமாக இருக்கிறேன்னு உபனிஷத்து சொல்கிறது ஆனால் எனக்கு கன்விக்ஷன் வரலை உபனிஷத்து நீ பிரமாக இருக்கிறாய் சொல்லுகிறது ஆனால் எனக்கு கன்விக்ஷன் வரலை என்னால் அதை ஜீரணிக்க முடியல ஏற்றுக்க முடியல இந்த கான்டெக்ஸ்டில் மோகங்கிறது என்ன பொதுவாக கலமர பேசிட்டோம் என்ன அர்த்தம் இங்க சம்சய சகித ஞானம் சந்தேகத்தோட கூடின அறிவு தான் இப்போ இங்கே இருக்கு அது அதுதான் இங்கே மோகம்னு பேர் மோகத்துக்கு அர்த்தம் சம்சய சகிதஜம் சரி இந்த சந்தேகத்தை நீக்கப் போகிறார் இனி வரக்கூடிய ஸ்லோகங்கள்ல எல்லாம் ரெண்டாவது ஸ்லோகத்தில் இருந்து இருபத்தி ஸ்லோகம் வரையிலும் மிகவும் அழகாக நானும் பிரம்மமும் எப்படி ஒன்றாக இருக்க முடியும் என்ற ஒரு சந்தேகத்தை நீக்கப் போகிறார் அதை நான் எளிமையாக சொல்ல விரும்பி முதலிலே சில கருத்துக்களை சொல்லப் போகிறேன் அதற்கு பிறகுதான் ஸ்லோகத்தை தொட போகிறேன் எனக்கு இன்னும் அந்த ஸ்லோகத்தை பார்த்து பயமா இருக்கு எப்படா சொல்றது அப்படின்னு ரொம்ப சொல்லி தூங்கி போயிட்டீங்கன்னா என்ன பண்றது வள்ளுவர் கொஞ்சம் என்பது அதுக்காக ஆன்மீக வாழ்க்கை என்பது இரண்டு படிகளை மிக முக்கியமாக கொண்டது முதல் படி உள்ளத்தை பக்குவப்படுத்துவது இரண்டாவது படி உண்மையை புரிந்து இதுதான் ரொம்ப சுருக்கமாக சொல்கிறேன் ஆன்மீக வாழ்க்கை இரண்டு படிநிலைகளை உடையது முதல் படி ஃபஸ்ட் ஸ்டெப் உள்ளத்தை பக்குவப்ப ரெண்டாவது படி உண்மையை உணர்ந்து கொள்ளுவது ரெண்டே ரெண்டு தான் அதனால தான் ஆன்மீக இரண்டு பிரிவை உடையது சமயம் தத்துவம் சமயங்கிறது முதல் படி இரண்டாவது படி தத்துவம் சமயம்ங்கிறதா ரிலிஜன் சொல்றாங்க தத்துவத்தை தான் ஃபிலாசி அப்படின்னு சொல்கிறாங்க ஆக முதல் ஸ்டெப் என்ன சமயம் இரண்டாவது படி தத்துவம் religion, philosophy religion இல்லாத ஃபிலாசஃபியோ PHILOSOPHY இல்லாத ரிலிஜனோ குறிப்பிடாது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம் சரி ரொம்ப போகலை இதெல்லாம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ரிலீஜனில் தான் ஸ்ரத்தா வருகிறது கர்மா வருகிறது கர்ம யோகம் வருகிறது உபாசனைலாம் வருகிறது அதெல்லாம் ஏற்கனவே வகுப்பில் பார்த்துட்டோம் நேற்றைய வகுப்புலேயே பார்த்துட்டோம் தத்துவத்துக்கு வரும்போது அந்த சமயத்தில் சொன்ன ஒரு விஷயத்தை முரண்படுத்தி சொல்வது போல ஆரம்பிக்கிறது சமயம் அல்லது ரிலிஜன் என்ன சொல்லுகிறதுன்னு சொன்னால் நமக்கெல்லாம் நிறைய பிறவி இருக்குது நம்ம இப்போ புதுசாக ஒன்றும் பிறந்திடலை இதுக்கு முன்னாடி எத்தனையோ தடவை பிறந்திருக்கோம் அந்த பிறவியில் எப்போ ஒரு சில சமயம் மனுஷப்பிறவி வந்திருக்கு அப்போ பழையபடியும் பாவத்தையெல்லாம் சேர்த்து போட்டுட்டோம் பழையபடியும் பழையபடியும் புல்லாக புழுவாக பிறந்தோம் அப்படி என்னவோ தெரியல திடீர்னு பழையபடியும் மனுஷப்பிறவி வந்திருக்கு அப்படி சொல்கிறது இந்த எவல்யூஷன் தீரிலாம் நம்ம மதத்தில் கிடையாது இந்த பரிணாமவாதம் சொல்கிறாங்களே ஹிந்து மதத்தில் அது ஏற்றுக்கொள்ளப்படாத ஒன்று ஆனால் ஒரு சில பெரியவர்கள் அதை எப்படி இல்லாமல் மேனேஜ் பண்ணுகிறார்கள் நம்ம மேலே வந்ததுக்கு பிறகு கீழே போக மாட்டோம்னு அவங்க நினைக்கிறாங்க அப்படி கிடையாது இப்பிறவி தப்பினால் எப்பிரவி வாய்க்குமோ ஏது வருமோ அருகிலே என்ன சொல்வது இந்த பாட்டுக்கு ஊர்வங்கி சத்வ மிஷந்தி ராஜசாஹன்யகுணவந்தி தாமசாஹீத சொல்லுகிறது ஊரகதி அதோகதி ஊர்தத்தின்னா என்ன இதை விட இன்னும் உயர்ந்த நிலைக்கு போகிறது தேவப்பிறவி மத்திய கத்தினா என்ன இதே நிலையில் இருக்கிறது மனுஷனாக இருக்கிறது ஒரு பெரிய மனுஷனுக்கு பிஏவாக இருக்கிறது மத்திய கத்தி அப்புறம் என்னென்ன அதோ புழுவாகவோ புல்லாகவோ பிறக்கிறது இப்படி மாறி மாறி எழுக்கடல் மணலை அளவிடி நதிகம் என்ன திடர் அவதாரம் சந்திரமூடியோட கிளாஸ் கேட்டால் நமக்கே பாட்டு வருது எழுக்கடல் மணலை அளவிடன் அதிகம் எனது இடர் பிறவியாகிட்ட ரொம்ப வளர்த்தக்கூடாது பிறவி நிறைய இருக்குது அதனால் நீ நிறைய புண்ணிய பாவமெல்லாம் பண்ணி பண்ணி சஞ்சீத கர்மத்தில் வண்டி வண்டியாக இருக்குது நீ வந்து இப்போவாது புண்ணியம் பண்ணணும் இப்படிலாம் சொல்லி கடவுள் கடவுள்னு ஒருத்தருக்கான் அவன் எல்லாம் தெரிஞ்சவன் உனக்கு உன்னையே சரியாக தெரியாது உனக்கு ஓ உடம்பை பற்றியே ஓ மனசை பற்றியே ஒன்றும் தெரியாது நீ அடுத்தவனை தெரிஞ்சுக்கணும்னு நீ அவஸ்தப்பட்டுருக்க அதெல்லாம் நடக்கிற காரியம் இல்லை உன்னையும் உனக்கு புரியாது அடுத்தவனையும் நீ புரிஞ்சுக்கவும் முடியாது ஒன்று அடுத்தவனுக்கு நீ புரிய வைக்கவும் முடியாது என்னது உன்னையே உனக்கு புரியாது உன்னை எவனுக்கும் நீ புரிய வைக்கவும் முடியாது இன்னொருத்தனை நீ புரிஞ்சிக்கவும் முடியாது ஆனா இத்தனையும் நீ பண்ணணும் ட்ரை பண்ற என் நடக்க போறதாப்பா அப்ப வந்து இந்த இதெல்லாம் சொல்லி அதனால நீ கடவுள் ஒருத்தருக்கான் நீ பண்றதெல்லாம் பார்த்துக்கிட்டு நான் தனியா இருக்கேன்னு சொல்லி பாவத்தை எல்லாம் நீ பண்ணாத தனியா இருக்கிற போதும் ரொம்ப விசேஷமா புண்ணியம் பண்ணணும் எத்தியபி ரோகே லோகே மரணம் எப்படி இருந்தாலும் நல்லதை பண்ணிட்டு சாக கூடாதா அக்கிரம நியாயத்தை பண்ணிட்டு ஏன் உனக்கு நிச்சயமா சாக உண்டு ஓபன் டிக்கெட் வாங்கி தான் வந்திருக்கேன் உனக்கு டேட்டு தெரியாது இந்த இதுக்காக நீ ஃபிக்ஸ் பண்ண முடியும் ஆகையினால ஆகையினால் இப்படி உனக்கு நிறைய புண்ணிய பாபங்கள்லாம் இருக்குது அதை அவன் பார்த்துட்டு இருக்கான் அப்பப்போ பலனை கொடுத்துட்டுருக்கான் பகவான் ஒருத்தன் அதனால் ஜாகிரதையாகிரு அப்படின்னே சொல்லி பழகியிருக்கு கர்மகாண்டம் முழுவதும் கர்மகாண்டம் அல்லது யோகசாஸ்திரம் அல்லது மனதை பக்குவப்படுத்துகின்ற ரிலிஜன் சமயம் இதெல்லாம் இப்படித்தான் பேச கடவுள் வேற நாமத்துக்கு வந்த உடனே உனக்கு பிறவியே கிடையாது நீ பிறந்தேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறதே கற்பனை கடவுள்னு உனக்கு மேல உன்னை விட்டுட்டு வேற ஒருத்தன் தடவை கடவுள் வேற ஒருத்தன் இல்லை கடவுள்னு ஒருத்தன் தனியா இல்லை ஜீன்னு ஒன்று கடவுள்னு ஒன்று கிடையவே கிடையாது பாருங்க நேருக்குமாறு ஜீவாத்மா பரமாத்மான்னு ரெண்டு ஆத்மா இல்லை இருக்கிறது ஒரு ஆத்மாதான் ஜீவன் பரன் என்கின்றதே அறியாமைத்மா பரம ஆத்மா இந்த ஜீவத்தையும் பரமத்தையும் தூக்கி அந்த பக்கம் போடு இருக்கிறது ஒண்ணுதான்ப்பா அப்படின்னு சொல்ற ஏற்கனவே இவன் ரொம்ப குழம்பு போயிருக்கான் துன்பந்தாங்கல ஆனா என்ன ஆச்சு ஞான என்ன பண்ணுறது ஓட்டு அதை வந்து அழகா சொல்லிக் கொடுக்கறேன் அதுக்கெல்லாம் இருக்கு சும்மா கடாமட சொல்லிவிடாது அது சொல்றது கொஞ்சம் கமாண்டிங் ரொம்ப ஆர்டர் பண்ற மாதிரி எல்லாம் அது என்ன அது பிரபு சம்தா உபனிஷத்துக்கள்லாம் மாஸ்டர் அதுக்கு ஆர்டர் பண்றதுக்கு ரைட் இருக்கு அதனாலதான் சொல்லுவாங்க வாக்கு பெரிய வேத வாக்காக நீ சொன்னதெல்லாம் நான் கேட்கணும்னு கேக்கிறோம் அப்பதான் என்ன அர்த்தம் நம்மளை அறியாமே ஒரு கருத்து இருந்துருக்கு வேதம் சொன்னா நம்ம கேட்டாகணும் வேதம் சொன்னா கேட்டாகணும் அவனுக்கு அந்த அம்மா சொல்றதெல்லாம் வேத வாக்குங்க அமைச்சியல்ல ஒரு குரல் வருது அதாவது மதிநுட்பம் உடையவர்களுடைய அந்த குரலை மனப்பாடம் பண்ணல அப்புறம் சொல்றேன் மதிநுட்பம் உடையவர்களுடைய நல்ல உடையவர்களுக்கு நூலறிவும் சேருமானால் அவர்கள் வாழ்க்கையில் அவர்கள் சமுதாயத்திற்கு மாபெரும் நன்மையை செய்வார்கள் கருத்து சொல்றார் அமைச்சியல் அமைச்சுங்கிற அதிகாரம் நினைக்கிறேன் ரொம்ப நல்லா இருந்தது அந்த குரல் நேற்றுக்கு ஒரு குரல் சொன்ன நேற்றுக்கு ஒரு ஸ்லோகம் சொன்னேன் இல்லையா சாஸ்திரம் ஆஹ் விளக்கு ஒழிப்பு போன்றது கண் அஹ் சுயறிவு கண் ஒழிப்போன்றதுன்னு சொன்னேன் இல்லையா அதுக்கு ஈக்குவலான குரல் அது ரொம்ப ரொம்ப பொருத்தமான குரல் அது இருக்கட்டும் ஏற்கனவே நமக்கு வந்து கொஞ்சம் குழப்பம் இருக்கு கடவுள் வேற நம்ம நம்ம வேறங்கிறதே சரியா புரியல அதுவே முதல்ல ஆரம்பமே கடவுள்னு ஒருத்தர் இருக்காருனே நம்ம முடியல சரி எப்படியோ சமயத்துல வாழ்ந்தா சமயத்தை நல்லா கடைப்பிடிச்சாச்சு சமயத்தை நன்றாக கடைபிடித்து விட்டோம் இப்போ என்ன சொல்லுகிறது முழுமையாக உனக்கு துன்பம் அகல வேண்டுமானால் சமயத்திலேயே இருந்தால் முடியாது நான் சுவாமி விவேகானந்தரோட ஒரு கருத்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப விஷயமா அது என்னன்னா நீ சர்ச்சுக்குள்ளேயே பிறந்து சர்ச்சுக்குள்ளேயே சாகாதே அது என்ன அர்த்தம்னா நீ சர்ச்சு அது ரிலிஜன் ரிலிஜன் வந்து அதுலேருந்து நீ வந்து வெளிவரணும்னு சொல்ல அதாவது சமயத்திலருந்து நீ வந்து சமயம் வந்து ஒரு பக்குவப்படுத்துறது முதல்ல ஒரு மரம் வளர்க்குறோம்னா அது ஒரு மரம் செடியை நட்டு அழகாக சுற்றி வர அதுக்கு பாதுகாப்பெல்லாம் பண்ணுறோம் அதுக்கப்புறம் அது நல்லா வளரும் போது அதை எடுத்துடணும் இல்லாட்டி அதுவே இடைஞ்சல் அதுக்கு முதல்ல எது பாதுகாப்போ அதுவே பிறகு இடைஞ்சல் ஆகிடும் அதே மாதிரி தான் இந்த சமயங்கிறது நம்மளை பக்குவப்படுத்துறது யோகசாஸ்திரம் அதுக்கு பிறகு தத்துவ சாஸ்திரத்துக்கு வந்தாலும் அப்பத்தான் ஆன்மீக வாழ்க்கை முழுமையாக நிறைவு பெறும் இல்லை என்றால் வெறும் சமயத்திலேயே இருந்தால் முழுமையாக நிறைவு பெறாது சமயத்தில் பழகாமல் தத்துவத்துக்கு வந்தாலும் மாபெரும் ஆபத்து கீதையில கிருஷ்ணன் சொல்லுவார் கர்மத்தை பண்ணினா ஆபத்து கர்மத்தை விட்டா பேராபத்தும் செயலை புரிஞ்சா ஆபத்து கவனிச்சு பண்ணணும் எங்கே தப்பு தப்பு வந்துடும் ஆபத்து செயலை விட்டா பேராபத்து என்னதான் சாமி பண்றது அதுதான் கர்ம யோகம் பண்ணுங்கிறேன் கர்மம் பண்ணினாலும் ஆபத்து கர்மத்தை விட்டாலும் ஆபத்து நஹி கஷ்டித் க்ஷணி ஜாது திஷ்டகர்ம கருத்து காரியத்தே ஹியவச்கர்ம சர்வ பிரகிரு கர்மேந்திரியான சமயத்துல இருந்து பழகாம தத்துவத்துக்கு வந்தாலும் தத்துவத்தை தப்பு தப்பா சொல்லி வைப்போம் நிறைய சில நிறைய பேர் சொல்லுவாங்க நாங்கள்லாம் அத்வைதிகளாக்கும் நாங்கள்லாம் கோவில் சுவாமி எல்லாம் பாக்குறது எல்லாம் இல்லை நாங்கள்லாம் அப்படியே எங்க ஆசிரமே அத்வைத ஆசிரமம் அத்வைத ஆசிரமம்னா தேர் இஸ் நோ போட்டோட்டார் போட்டோ வச்சுக்கூடாது அது ஒரு அது ஒரு அது ஒரு சம்பிரதாயம் இப்போ நம்ம அத்வைதான் பேசிட்டு இருக்கோம் நல்லா கோவிலில் வச்சுட்டு சாயங்காலம் பஜனெல்லாம் பாடி நோக்கான் இருக்கும் அத்வைதம் தெ தெரிஞ்சா அதுக்காக வேண்டி இதெல்லாம் பாடக்கூடாதுன்னா சொல்லி வச்சிருக்கு எந்த புத்தகத்தில் வெடிச்சிருக்குது ஒரு புத்தகத்துலேயும் கிடையாது எல்லாம் நம்ம இமேஜினேஷன் அத்வைத்தம் பேசுறாரு வீதி வச்சுருக்காருனா ஒரு விஷயம் அத பிராக்டிக்கல்ல கொண்டு வராங்களா அது நடக்கிற காரியம் இல்ல நீ காலம்புறதா முடிக்கிற போது சொன்னேன் பாவாத்வை அத்வைதத்தை மனசில் நல்லா ஆழமா வச்சுப்போப்பா செயல் அத்வைதத்தை கொண்டு வராதே செயல் முழுக்க எப்பவுமே வேற்றுமை வடிவமானது அதுல தர்மம் முக்கியம் செயலில் தர்மத்தை கொண்டு வாழில் அத்வைதத்தை கொண்டு வராதே செயல்கள் மூலம் வருகின்ற விளைவுகள் உன்னை பாதிக்கும் பொழுது சமயத்தில் நீ இருப்பாயேயானால் அது இறைவனுடைய பிரசாதம் என்று கருது தத்துவத்தை புரிந்து கொள்வாயேயானால் அது ஒரு மாயத் தோற்றம் என்று கருது அவ்வளோதான் வெரி சிம்பிள் போட்டு மண்டையோடச்சுருக்கும் ரொம்ப எளிமையாக இருக்கிறது எவ்வளோ கடினமாக்கணும்னா முட்டாளாக இருக்கணும்னு அர்த்தம் எமையான விஷயத்தை ரொம்ப கடினமாக்கி அது தனக்கும் புரியாம நீங்க நினச்சிட்டு இருப்பீங்க நீங்களே அப்படிதான் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைச்சிடாங்க என்ன சொல்லுங்க நான் ரொம்ப எளிமையாக சொல்றேன் நான் நினச்சிட்டு இருக்கேன் ஏற்கனவே இந்த இதுக்குள்ள பரிச்சம் இருக்கிறவங்களுக்கு இது புரிஞ்சுடும் நினைக்கிறேன் நம்புறேன் நான் அப்போ இரண்டாவது பகுதி என்ன ஆன்மீகத்தில் தத்துவம் தத்துவம் என்ன சொல்கிறது கடவுள் வேற நீ வேறு கிடையாது புண்ணியம் கிடையாது பாபம் கிடையாது சொர்க்கம் கிடையாது நரகம் கிடையாது நீ பறக்கவே கிடையாது இங்கே சங்கல்பம் இதில் சமயத்தில் அநாதி அவித்யா வாசனையா பிரவர்த்தமான அஸ்மி மகதி சம்சாரச்சக்கரே விசித்திராபி கர்மகிபி விசித்திராசு பசுபி மிருகாதி யோனிஷு புனப்பு அநேகதா ஜனித் கேனா புண்ணிய கர்மவிசேஷேண மனுஷன்மம் பிராப்பிய ரிஷிகேஷம் ஆகத்திய என்ன சொன்னேன் புரியுதா முழுக்க சம்ஸ்கிருதம் ஆரம்பம் தெரியாத காலத்திலிருந்து முட்டாள்தனத்தினால இந்த உண்டாயிருக்கிற இந்த சம்சார சக்கரத்தில் வைஃபில் அர்த்தம் இல்லை பிறவி பிராப்ளம்னு அர்த்தம் பிறந்து ஜாக்காரச்சக்கே விசித்திராபி விசித்திரமான கர்மதி விசித்திராசு விசித்திரமான பசு பட்சி மிருகாதி யோனிஷு பசு மிருகம் முதலான பிறவிகளில் அநேகதா ஜனித் எத்தனையோ தடவை பிறந்து பிறந்து கேனி புண்ணிய கரவிசேஷ ஏதோ தப்பித்தவர் எங்கேயோ போன ஒரு புண்ணிய கர்ம விசேஷத்தினால மனித பிறவியை அடைஞ்சு ரிஷிகேசத்துக்கு வந்திருக்கிறேன் கேனாபி புண்ணிய கர்ம விசேஷேன மனுஷ ஜென்மம் பிராப்தவதா அதுக்கப்புறம் என்ன லிஸ்ட் இருக்கு நான் நிறுத்திவிட்டேன் ஜன்மபிரிப்பம் பாலியே வயசு யவ்வரே வயசி ஜாக்கியே ஜா்ஸ்வனுக் அவஸ் மனோவா கமேந்திரியானேந்திரி வபாரை காமக்கோதலோபமோக மதமாத்சரவிதம் பத அபனோதம் ஸ்னம் கரிஷியே அக்கிரமா அந்யம் எல்லாம் பண்ணி போட்டேன் சாமி ஒரு முங்கு போட்டா அத்தனையும் போயிடணும் சத்தியம் இப்பவே ஒரு முங்கு போட்டு வந்தா அத்தனை பாப்பமும் அதோட போயிடணும் நிக்கப்படாது கண்ணுக்கே தெரியக்கூடாது நான் முங்கு எதிர்க்க அந்த பங்கு போயிடணும் சத்தியா அப்பவே போயிடணும் அனாதிசனையில் வந்தது இப்படினா போயிடும் அது போறோம் ஒரு நிமிஷம் தானே எத்தனையோ வருஷமா இருட்டு இருக்கிற ரூம்ல ஒரு தடவை தீக்குச்சியை வச்சு பொறுத்தினா இல்லை எதுவாத்தானா போவேன் கொஞ்சம் கொஞ்சம் மாத்தான் போவேன்னா இருக்கும் அப்படியே போயிடும் அதுவும் கஷ்டம் சரி விஷயத்துக்கு வருவோம் டெக்ஸ்ட்டுள்ள நுழையணும் தத்துவம் இப்படி சொல்லுது அது எப்படி நாம் புரிஞ்சுக்கிறதுன்னு இப்போ சொல்லிவிடுறேன் முதல்லையே முதல்ல நான் வேற கடவுள் வேற அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவான் முதற்ற உலகம் இங்கே பார்க்குறான் மேலே இருக்குது நான் வந்து யாருன்னா ஒன்றும் தெரியாது கற்றதனால் ஆஜபயன் நின் கொள் நற்றால் துளார் எனின் அந்த இறைவனை கும்பிடலா எனக்கு என்ன பிரயோஜனம் அடுத்த குரலே பாருங்கள் இந்த மூணு குரலை வச்சுட்டே வேதாந்த சொல்லிவிடலாம் மலர் மிசை ஏகினான் ஓவர் இறைவன் அவன் உபாதான காரணன் வாலறிவன் நிமித்த காரணன் வேற எங்கேயும் இல்லை மலர் வேதாந்த் பண்ண உபாதான காரணம் நிமித்த காரணம் அபிநிமித்த உபாதான காரணஸ்வரூபமாகிய சைதன்யம் பாண்டார் மமகிருக்கிறான் தேடி கண்டுகண்ட தேடி தேடி தேடோனா தேவனை என் உள்ளே உள்ளேனா எங்கேயோ இருக்கு அர்த்தம் இல்லை நான் தான் அதுன்னு தெரிஞ்சிருந்தேன் சித்தம சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி என ஆண்ட இரும்பு கல்வன் ஆனாலும் உன்னை இடைவிட்டு நிற்பது உண்டோ ஓராதார் உள்ளத்துள் ஒழிக்கும் ஒளியானே இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்கா இருக்கு இதெல்லாம் இந்த அர்த்தத்தை தான் குறிக்குது சுவாமி கடவுளும் நாமளும் ஒண்ணுங்கிறத சரி ரெண்டு உதாரணம் சொல்றேன் கடவுளும் நாமளும் ஒண்ணுங்கிறதுக்கு ரெண்டு உதாரணம் சொல்றேன் உதாரணத்தை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா விஷயம் புரிஞ்சு போயிடுது சமுத்திரம் உதாரணம் கடல் உதாரணம் பரந்த நீர் பரப்பு பரந்த நீர்பரப்பு கண்ணு கட்டிய தூரமெல்லாம் ஜலமாக தான் இருக்கு நம்ம என்ன சொல்கிறோம் அந்த கடலில் ஒரு பகுதியை இந்த பக்கம் ஓரத்தில் பார்க்குறோம் இதெல்லாம் அலைகள்னு சொல்கிறோம் இதெல்லாம் அலைகள்னு சொல்கிறோம் வாஸ்டாக இருக்கிறத பார்த்து என்ன சொல்கிறோம் கடல்னு சொல்கிறோம் இப்போ ஒரு அஞ்சாறு ஒரு ஒரு நூறு அலை ஒரு உதாரணத்துக்கு ஒரு நூறு அலை அஜானி அலை ஒரே ஒரு அலை ஞானி அலை ஞானி அலை இந்த நூறு அஜ்ஞானி அலையும் இந்த ஞானி போச்சு எந்த அலைகிட்ட ஞானி அலை கிட்ட போச்சு ரிஷிகேஷத்துக்கு கொஞ்சம் தூரம் டிராவல் பண்ணி போச்சு இப்போ அதுக்காக என்ன நான் ஞானியும் சொல்லிக்கிறேன்னு நினச்சிக்க குரு கிருப்பையை இருந்தால் புரிஞ்சுக்கிறோம் விஷயத்தை அவ்வளோதான் அப்போது அதெல்லாம் சேர்ந்து போச்சு அப்புறம் உடனே அந்த அலை வந்து ஒரு அலையில் வந்து காலம்புரா தியான கிளாஸ் இந்த ஞானி கிளாஸ் ஆரம்பிக்கிறது ஆரம்பித்து அதெல்லாம் சொல்லி எல்லா வரிசையாக சொல்லி நீயும் வாட்டர் நானும் வாட்டர் நீயும் ஜலந்தான் நானும் ஜலந்தான் இதுக்கு ரிஷிகேஷுக்கு வந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்து அதுக்கப்புறம் நம்ம பொறுப்புலையே டிக்கெட்டை வாங்கி செகண்ட் ஃப்ளோர் ஆனாலும் பரவாயில்லைன்னு ஓகேன்னு ஒத்துக்கிட்டு எல்லாம் சரி சரின்னு சொல்லி வந்து அவனை வந்து என்னென்ன உங்ககிட்டத்தையும் எழுத்து ஒண்ணுதான் உங்ககிட்ட என்கிட்ட இருக்கிறது விஷ்ணு ஒருத்தந்தான் எங்களுக்கு வைகுண்டம்யோ விஷ்ணு இது புரியாம இருக்குங்க சும்மா எல்லாம் குத்தரேன்னு சொல்லாங்க கோபிச்சு உதாரணத்துல கடல் ஒண்ணு பெருசா இருக்கு அலைன்னு இருக்கு கடல் இஸ் ஈக்குவல் டு ஈஸ்வரன் அலை ஈஸ் ஈக்குவல் டு ஜீவன் கடல் முழுவதும் இருப்பது என்ன நீர் அலை முழுவதும் இருப்பது என்ன நீர் அலையும் கடலும் ஒன்றே புரிஞ்சுடுத்து இது நான் நிம்மதியாக கிளாஸ் எடுக்கலாம் கடலும் அந்த வார்த்தை புரிய வார்த்தை கடல் அலை அலை அலை எண்ணற்ற அலைகள் அலைகள்லாம் சின்ன தங்க இருக்கு கடல் அது மாதிரி நான் அல்பா ஜீவாத்மா அவன் பரமாத்மா அப்படின்னா ரெண்டு பேரும் ஒன்று தான்ப்பா ஒன்றையும் என்னையும் இப்படி ப கடவுளையும் வேற காட்டுனது ஒரு ஆள் இருக்குது ஒரு அம்மா இருக்குது அந்த அம்மா ஆளே பார்க்க முடியறதில்லை அவங்களுக்கு தான் மாயாதேவின்னு இப்படி இல்லாதெல்லாம் இருக்கிற மாதிரி பண்ணிட்டு போயிட்டாவோ அம்மா மகாதேவி மாயாதேவி மோகினி அதான் சில பேர் பயப்படுத்துவார் மோகினி பிசாச்சுல ஏறின உடனே அங்க இருக்கும் டெல்லியில காத்தியில இருந்து மெட்ராஸ் இருக்குல்லாம் ஒண்ணும் வராது கவலைப்படாது நம்ம வியாபாரம் நம்ம வீடு குடும்பம் எல்லாம் இருக்கு இப்படி நம்மள சரி அந்த கான்டெக்ட் அது வேற விஷயம் இங்க வந்து என்னன்னா நானும் கடவுளும் வேறே வேறேன்னு இத்தனை வருஷமா பூஜை பண்ணியிருக்கேன் எனக்கு ரொம்ப நல்லாவேதான் இருந்தது எனக்கு எப்ப பார்த்தாலும் அவனை அவன் நாமத்தை பாடி நான் உருகணும் அவனை கேட்கணும் இது பண்ணணும் அப்படியே தான் இருந்தேன் ஆஹ் ரொம்ப நல்லா தானே இருந்ததுன்னு எவ்வளவு நேரம் ஒன்னாலும் பண்ண முடியும்ப்பா உருக முடியும்ப்பா நான் ஒத்துக்கிறேன் இல்லைன்னு சொல்லல எவ்வளோ நேரம் உருகுவேன் அப்புறம் கொஞ்சம் நேரம் கருகுவேன் இது வந்து உங்களுக்கு எல்லோரும் கொஞ்சம் இதாக இந்த சுவாமிகள்லாம் வந்து இந்த இந்த இந்த இந்த வரும்போது கொஞ்சம் மாறிடுறாங்க மாறல ஒழுங்காக சொல்கிறோம் இமோஷனலை எந்த லெவலில் வச்சுக்கணும் இன்டலெக்டை எப்படி வச்சுக்கணும் புரிஞ்சு பேசுகிறோம் கடவுளை வந்து கண்ணே மணியே முக்கே அப்படின்னு சொல்லி பாடுறபோது நல்லா தான் இருக்குது அஞ்சை கால் மணிக்கு அதுதான் ஆரம்பம் அப்ப வந்து இது என்னன்னா அதெல்லாம் கூடாதுன்னு அர்த்தம் இல்லை நம்ம விஷயத்தை வந்த உடனே என்ன ஆயிடுறதுன்னா இதுக்கெல்லாம் இங்க இடம் இல்லை இவர் பாருங்க என்ன சொல்றாரு கடவுளை கும்பிடுறார் எனதுக்கு தான் அவனும் நானும் ஒண்ணுன்னு சொல்லி கொடுத்ததுனால அவனை ரொம்ப கும்பிடுறேன் இல்லையா அவன் வேற நான் வேற இல்லை சர்வபூதமாத்மான சர்வபூதானி சாத்மனி ஈக்ஷதே யோக பிரியட்ட எங்கிலம போ நிறுத்திக்கிறேன் ஈஸ்வரனும் நானும் ஒன்றுதான் இந்த இந்த எக்ஸாம்பிளை மறந்துடாதீங்க கடல் அலை இரண்டும் அடிப்படையில் நீர் கடல் என்ற சொல்லுக்கும் அலை என்ற சொல்லுக்கும் இருப்பாக இருப்பது நீர் அதே போன்று இறைவன் என்ற சொல்லுக்கும் மனிதன் என்ற சொல்லுக்கும் இருப்பாக இருப்பது சைதன்யம் பிரம்ம இனி வரப்போகிற ஸ்லோகத்தை அது விளக்க போகிறேன் ஆனால் உங்களுக்கு முதல்ல விளங்கணுங்கிறதுக்காக அதை சொல்லிட்டு இந்த ஸ்லோகங்கள் அத்தனையும் நான் பிரம்மம் நிரூபிக்கிறதான் இன்னொரு உதாரணம் சொல்கிறேன் ஆகாய உதாரணம் ஸ்பேஸ் இப்போ இங்கே ஒரு அண்டா இருக்கு இங்கே ஒரு அண்டா அண்டா பெரிய அண்டா கொப்பரை இருக்கு இதுக்குள்ள ஒரு டம்ப்ளர் டம்ளர் கூட வேண்டாம் ஒரு குட்டி குட்டி கிண்ணம் இருக்கு குட்டி கிண்ணம் ஏகப்பட்ட கிண்ணம் இருக்குன்னு வச்சுக்கோங்க நம்ம கற்பனை பண்ணுறோம் நிறைய போடுவோம் நிறைய கிண்ணம் இருக்குது இது கொப்பரை இது வந்து இது கிண்ணம் கொப்பரைக்குள்ளேயும் ஸ்பேஸ் இருக்குது கிண்ணத்துக்குள்ளேயும் ஸ்பேஸ் இருக்குது என்ன சொல்கிறோம் கொப்பரைக்குள்ளே நிறைய ஸ்பேஸ் இருக்குது சுவாமி தெரியுமில்ல கிண்ணத்துக்குள்ளே கொஞ்சோண்டு தான் ஸ்பேஸ் இருக்குது சரி சரி இப்ப கொப்பரக்குள்ளயும் ஸ்பேஸ் இருக்கு கிண்ணத்துக்குள்ளேஸ் இருக்கு உள்ள ஒரே காலியா இருக்கு புரியலன்னா அதான் அர்த்தம் இப்ப ரெண்டுலயும் இருக்கு புரியுறது இல்ல இப்ப நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன் ஸ்பேஸ்ல கொப்பரையும் கிண்ணமும் இருக்கா கிண்ணத்துல ஸ்பேஸும் கொப்பரையும் இருக்காப்பா புரியுறது இல்ல சந்தேகமே பாருங்க இப்போ இப்போ கிண்ணமும் கொப்பரம் என்னன்னா அது ஒரு கண்டெய்னர் அது உண்மையிலேயே ஸ்பேஸை வந்து கூடவாகவும் குறைவாகவும் காட்டுறது இந்த கொப்பர மாதிரி ஈஸ்வரன் இந்த கிண்ணம் மாதிரிதான் மனிதன் ஜீவன் ஆக்சுவலா எல்லாம் தெரிந்த எல்லா வினைப்பயன்களும் எல்லோருக்கும் வினைப்பயன்களை கொடுக்கக்கூடிய இறைவனும் இந்த ஜீவனும் உண்மையிலேயே சுத்த சைத்தன்யத்தின் அடிப்படையில் ஒன்றே அதை இனிமேல் சொல்ல போறேன் விளக்கினா தான் புரியும் இன்னும் தெளிவாக விளங்காது இதுதான் விஷயம் இதை புரிஞ்சு இந்த ரெண்டு உதாரணத்தை வச்சு சமயம் என்ன சொல்லுகிறது கடவுள் வேறு மனிதன் வேறு அவன் ஆண்டவன் நீ ஆழப்படுபவன் அவன் ஆள்பவன் நீ ஆழப்படுபவன் அவன் உயர்ந்தவன் நீ தாழ்ந்தவன் அவன் எல்லாம் தெரிந்தவன் நீ கொஞ்சம் தெரிந்ததே தகராறில் இருப்பவன் அவன் எல்லாவற்றையும் செய்யக்கூடியவன் உனக்கு சிறு விஷயங்களை கூட சரியாக செய்ய முடியாத நிலையில் இருப்பார் சர்வகர்த்தா அல்பகர்த்தா சர்வஜா அல்பஜா இது நிறைய சொல்லலாம் இதெல்லாம் என்னன்னா கொப்பரை வட்டமாக இருக்கிறது அது மாதிரிதான் எல்லாம் தெரிந்ததெல்லாம் கொப்பரை வட்டமாக இருக்கிறது கொப்பரை சில்வரில் பண்ணப்பட்டிருக்கிறது எதுக்கு தங்கத்தையே சொல்லுவோமே கொப்பறை தங்கத்தில் பண்ணப்பட்டிருக்கிறது இதெல்லாம் அந்த உபாதின்னு சொல்லுவோம் நாங்கள்னா சாஸ்திரத்துலதுக்கு பேரு உபாதின்னு பேர் இந்த கட்டட இந்த ஆகாசத்தை வந்து கொப்பரைங்கிற ஒரு உபாதியும் கிண்ணங்கிற உபாதியும் குறுக்கியும் பெரிதாக்கியும் காட்டுகிறது அது இருக்கின்ற பொருள் ஒன்றுதான் அதில் இந்த மாயானது என்ன செய்கிறது என்று சொன்னால் ஒரு பொருளை பெரிதாக காட்டி அதில் ஒரு பொருளை உருவாக்கி அதை பெருசாக காட்டி அதுக்கு கட்டுப்பட்ட மாதிரி நிறைய பொருளை உண்டாக்கி அது இதுக்கெல்லாம் கட்டுப்படுற மாதிரி ஆக்கி அகட்டிதா பட்டியசி மாயா என்னெல்லாமோ இல்லாததெல்லாம் இருக்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்கு அபரா விட்டுரு விஷயம் புரிஞ்சு போச்சு பிரம்மமும் நாமும் ஒண்ணுங்கிறது எப்படின்னா இப்படித்தான் கடலும் அலையும் எப்படி நீரின் அடிப்படையில் ஒன்றோ கொப்பரையும் கிண்ணமும் ஆகாசத்தின் அடிப்படையில் எப்படி ஒன்றோ ஆகாசம்னா ஸ்பேஸ் அடிப்படையில் ஒன்றோ அதுபோல ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்று நான் வந்து எல்லாம் தெரிஞ்சவன் எனக்கு கொஞ்சம் தான் தெரியுங்கிற எண்ணத்தையும் நான் விட்டுடணும் அதை விட்டுட்டோமான இறைவனும் எல்லாம் தெரிஞ்சவங்கிற தன்மையை அவனும் இழந்து விடுகிறான் அடிப்படையில் ஒன்று இது கொஞ்சம் கடினம்தான் இதைத்தான் உபனிஷத் சொல்லுது திரும்ப திரும்ப சொல்லுது அதனால புருஷ ஈஸ்வர சர்வபூதானாம் எல்லாம் ஈஸ்வரம் தான் ஈஷாவாஸ்யமிதம் ஜகத் எந்த உபனிஷத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி இருக்கிறது வஸ்து ஒண்ணுதான் திரும்ப திரும்புகான் இன்னொரு சர்வூதராத்மா சாட்சி ரொம்ப அழகான மந்திரங்கள் பல இருக்கிறது உண்மையில் இருக்கின்ற பொருள் அது தமிழ் ஒரு பாட்டு பண்டும் இன்றும் என்றும் உள்ள பொ பொ பொ பொ பொ பொ பொருள் ஒன்றே என்று பல்லாண்டு கூறுதுமே நான் நினச்சேன் ரொம்ப வருஷமாக எனக்கு ஒரு சந்தை இருந்தது இந்த பல்லாண்டெல்லாம் போய் கடவுள் காலத்தை கிடந்த பொருளை போய் பல்லாண்டு பாடுறாங்களேன்னா கடவுள் பல்லாண்டு இருக்கட்டும்னா இந்த கொள்கைகள் இந்த உலகத்தில் பல்லாண்டு இருக்கட்டும் அழியாமல் இருக்கட்டும் அந்த கடவுளை போய் வாழ்த்ததுக்கு நாம் யார் அத அவர் சொல்றாரு பல்லாண்டு என்னும் பதம் கடந்தானுக்கே பல்லாண்டு கூறுதுமே இந்த கேள்வி எவனா கேப்பான் தெரியும் எவ்வளவு கிளீனா சொல்லிட்டு பாருங்க எதுக்கு எதை சொல்லுகிறோம் சொன்னா ஈஸ்வரனும் ஜீவனும் வேறு வேறு என்று நினைப்பது மோகம் இந்த இடத்துல அஞ்சைகாலுக்கு இல்லை ஈஸ்வர் இதை புரிஞ்சுக்கணும் இதை புரிஞ்சுக்கிட்டோன்னு வச்சுங்க அப்புறம் அதை ஓவர்லேப் பண்ணும் பக்தி தப்பு கிடையாது ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங்கு பிறகு பக்தி நம்மளை ஓவர் லேப் பண்ணால் ஒன்றாகாது ஸ்பிட் இருக்க மாட்டோம் நல்ல விஷயத்தை புரிந்து கொண்டு விவகாரம் அழகாக பண்ணுவோம் எங்கள் துவைத்தத்தை ஹேண்டில் எங்க துவைதத்தில் தர்மத்தை ஹேண்டில் பண்ணுவோம் துவைத்தம் மனசை பாதிக்கிற போது அத்வைத தத்துவ ஞானத்தை யூஸ் பண்ணுவோம் அவ்வளவுதான் துவைத்த விவகாரம் பண்ணுற போது அழக தர்மத்தை யூஸ் பண்ணுவோம் ராகத்வேஷத்தை யூஸ் பண்ண மாட்டோம் அதே மாதிரி துவைத்தம் வந்து மனசை அஃபெக்ட் பண்ணுற போது அத்வைத தத்துவ ஞானத்தை வச்சு ஒரே அடி ஷாடும் தனி யானை சகோதரனே அவ்வளவுதான் இந்த கருத்தான் இனிமே சொல்ல போகிறார் இனி ஸ்லோகத்தை படிச்சு அர்த்தம் தெரிந்துக்கலாம் கதாச்சின் பிரம்மைவாக மத சித்தம் लक्षणं சச்சிந்த அமமஸ் சீ கிஹமிரி लक्षणं அகம் சிதானந்த லட்சணம் பிரம்ம ஏவ இதன்ஸ் பிரம்மைவாக மத சித்தம் சச்சிதானந்த லட்சணம் அதில் என்ன பண்ணணும் பிரம்மைவாகம் இருக்கு இல்லையா அதில் அகங்கிறத எடுத்துக்கணும் அகங்கிரத எடுத்துக்கணும் அஹம் அகம்னா நான் அர்த்தம் அப்புறம் சச்சிதானந்த லட்சணம் அப்படின்னு போட்டுக்கணும் சச்சிதானந்த லக்ஷணமான பிரம்ம ஏவ பிரம்மன் தான் நான் சச்சிதானந்த லட்சணமான பிரம்மன்தான் இது ரொம்ப அழகான வேர்டு சன்னியாசிகள்லாம் தினந்தோறும் ஜபிக்கிற ஒரு வாக்கியம் என்னன்னா அகம் சச்சிதானந்தான் அஹம் சச்சிதானந்தான சொல்றோம் ஆஹ அஹம் நான் சச்சிதானந்த லட்சணமான பிரம்மந்தான் இது அப்படியே உபனிஷத் வாக்கியம் சத்யம் ஞானம் அனந்தம் பிரம்ம யோ வேதனி துகா பரமியோ மன் சோஷ்ணு சர்வா கா நல்ல விவே விபிதா பிரம்மணா இருக்கட்டும் அது விளக்க ஆரம்பிச்சால் அது முடியாது பெரிய மந்திரம் அது இதே கருத்தை தான் பிரம்மவிதாக அப்ரோதி பரம் தொடங்குகிறது எவன் பிரம்மத்தை அறிகிறானோ அவன் பிரம்மன் நானே என்று புரிந்து கொள்ளுகிறான் என்று சொல்லியிருக்கு பிரம்மவேத பிரம்மைவதி சங்கராச்சாரிய சொல்வார் மனிஷா பஞ்சகத்துல பிரம்மைவன் அப்ரம்மவித்து பிரம்மத்தை அறிபவன் பிரம்மத்தை அறிபவன் அல்ல பிரம்மே ரொம்ப வார்த்தை எல்லாம் ரொம்ப புத்தி இருந்தால் தான் புரியும் ரொம்ப அழகாக சொல்லிட்டார் அப்பெல்லாம் எவ்வளவு சட்டிலாக இருந்த திங்ஸ் எல்லாம் இப்போ எவ்வளவு கிராசராயிடுச்சு பாருங்கன்னாரு ரொம்ப அழகான வார்த்தை அப்பெல்லாம் எவ்வளவு ஆழமா ஆழமா சிந்திச்சுட்டு இருந்தவங்க எல்லாம் போய் இப்ப அல்பமான விஷயத்தை ஆன் வாய் தான் ரொம்ப அழகாக தான் சொன்னார் அவர் நுண்ணிய நுண்ணிய விஷயங்கள்ல இன்பத்தை அனுபவித்த நாம் எவ்வளவு பருப்பொருள்களை இன்பத்தை இப்போ நாடி போயிட்டுருக்கோம் இவ்வளவு இன்டலெக்சுவல் ப்ரெஷரில் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்த நாம இப்போ சென்ஸ் ப்ரெஷருக்கு போய் இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நமக்கு அவசைப்பட்டுருக்கோம் அறிவினால உண்டாகிற இன்பத்துக்கு நிகர் இந்த உடலால் உருவாக முடியாது உணர்ச்சிகளாலும் அப்பேற்பட்ட இன்பத்தை முற்றிலும் அடைந்துவிட முடியாது அறிவு தான் சொன்னார் உனக்கு ஆனந்தம் வேண்டின் அறிவாகி சற்றே நின்றால் தெரியும் எனவே அது யார் சொன்ன மறை நீதி உபனிஷத்துக்கள் எம் ஆதி குருநாதன் நிகழ்த்தினான் தோழி ஓவர் அன்றென்றும் ஆம் என்றும் உண்டோ உனக்கு ஆனந்தம் வேண்டின் உனக்கு ஆனந்தம் வேணும்னா அறிவாகி சற்றே நின்றால் தெரியும் எனவே மறை நீதி நிகழ்த்தியது என் மாதி அதை சொல்லி கொடுத்தார் அதோட முடிஞ்சுது தாய்மானார் பாடல் இதுக்கப்புறம் கிடையாது நிகழ்த்தி நான் தோழி சங்கர சங்கர சம்போன்னு சொல்லி இதுக்கு மேலே ஆனந்த கிடைப்பு பாட்டே கிடையாது முடிஞ்சு போச்சு தாய்மானோர் பாட்டே ஓவர் அதுக்கப்புறம் சிஷ்யர்கள் அவரை போக வேண்டிதான் அப்போ அறிவில் இருக்கிற ஒரு இது அறிவில் இருக்கிற இன்பம் தான் உயர்ந்தது என்று பாரத தேசத்தில் நிரூபித்திருக்கிறார்கள் அதெல்லாம் பெருமை விஷயத்துக்கு வருவோம் லக்ஷணமாகிய லாஜிக் சொல்றார் அகமஸ்மி சதாபாமி கதாச்சித் அகம் அப்ரிய ந பவாமி அத்த சச்சிதானந்த லட்சணம் பிரம்ம ஏவ அகம் இது என்ன என்ன ஒரு அழுத்தம் வரணும் அதாவது நான் எப்பொழுதும் இருக்கிறேன் நான் இருக்கிறேன் என்பதை எப்பொழுதும் உணர்கிறேன் என்னை எனக்கு எப்பவும் எனக்கு மிகவும் பிரியமாக இருக்கிறது எனவே நான் சச்சிதானந்த லட்சணமாகிய பிரம்மந்தான் என்பது இதன் மூலம் சித்திக்கிறது அவ்வளவுதான் இது லாஜிக் அகமஸ்மி சதாபாமி கதாச்சின் நாகம் அப்பிரியா அத்தகா சித்தம் அதஹாங்கிறது ஹேத்து சித்தம்னா என்ன நிரூபிக்கப்படுகிறது லாஜிக் மனநம் வந்த உடனே ஆரம்பிச்சுட்டு பாருங்க உடனே வந்து இப்படி தத்துவ சாதன சதுஷ்டய சம்பத்தி அது இது ஒண்ணுமே இல்லை பாருங்க எடுத்த உடனே சொல்ற நான் சச்சிதானந்த லட்சண ரூபமாகிய பிரம்மன் தான் எப்படி தெரியும்னு நான் இருக்கேன் நான் இருக்கேன்னு எனக்கு புரியுது அது மாத்திரம் இல்லை எனக்கு எம்பேல ரொம்ப பிரியம் இருக்கு இவர் எப்படி ஐக்கியம் சொல்லுகிறாருன்னு பாருங்கள் ஐக்கியம்னா என்ன ஈஸ்வரனும் ஜீவனும் ஒன்றுன்னு அர்த்தம் நிறைய பேர் ஐக்கியத்துக்கு என்ன அர்த்தம் சொல்கிறாங்க தெரியுமா யூனியனுங்கிறாங்க ஐக்கிய பொது உடைமை கட்சி அப்படின்னா என்ன யூனியனா இதுதான் சம்ஸ்கிருதம் தெரியாததுனால வந்த ப்ராப்ளம் இதெல்லாம் யூனியன் சொன்னால் இணையிறதுனு அர்த்தம் அதனால் ஜீவாத்மா கால பலவேறு அவஸ்தைகளையெல்லாம் பட்டு சம்சாரத்திலே உடன் அப்புறம் அவருக்கு ஒரு குரு கிடச்சி அதுக்கப்புறம் அவன் இறைவனோடு இணைகிறா அப்படின்னு சாதாரணமாக ரிலீஜனில் சொல்லுவாங்க நம்ம இப்போ ஃபிலாசபியில் உட்காந்துருக்கோம் இங்கே என்ன சொல்கிறது ஐக்கியம்னா இணையிறதெல்லாம் கிடையாதுப்பா ஏகசிய பாவகா ஐக்கியம் ஒன்னஸ் ஐக்கியம்னு சொன்னால் என்ன அர்த்தம் ஒன்னஸ் யூனியன்லாம் கிடையாது எனி யூனியன் பிகம்ஸ் செப்பரேஷன் எனி யூனியன் பிகம்ஸ் ஒன்று எண்ணம் இஞ்சனும் இல்லாட்டி திரிமிஞ்சனும்பாங்க ஒன்று கணவன் முன்னாடி போகணும் இல்லாட்டி மனைவி முன்னாடி போகணும் அதுக்கு சொல்லுவாங்க ரெண்டு பேரும் ஒரே நாளிலே போக முடியும் ஒரே நேரத்துலேயே அப்படியே போனாலும் மணிக்கணக்காவது வித்தியாசம் வரும் ஆகினாலும் ஒன்று விளக்கு அணைகிறது சில சமயம் எண்ணெய் மிஞ்சி எண்ணெய் திரி இருக்கும் எண்ணெய் தீந்து சில சமயம் திரி தீந்து திரி தீந்து எண்ணெய் இருக்கும் எண்ணெய் இல்லாட்டி திரி மிஞ்சனும் எதுக்கு இதை சொல்கிறேன்னா எனி யூனியன் பிகம்ஸ் செப்பரேஷன் எந்த யூனியனும் பிரிஞ்சு போயிடும் அது மாதிரி கடவுள்கிட்ட போய் சேர்ந்தோம் ஆனாலும் திரும்ப வரமாட்டோங்கிறது என்ன கேரண்டி இப்போ எப்படி வந்தோம் பேசுற போது கேட்க ரொம்ப நல்லா இருக்கும் நாம் எல்லோரும் இறைவனிடத்திலே இருந்தோம் ஒரு காலத்திலே அப்படிதான் ஆரம்பிப்பாங்க கல் தோன்றி மண் காலத்துக்கு முன்னாலே நாம் இறைவனிடத்திலே ஒன்றாக இருந்தோம் பிறகு நாம் ஆதாம் ஏவாளை போல் பாவம் செய்து விட்டோம் அதற்கு பிறகு அங்கிருந்து வந்தோம் வந்தோம் வந்து விட்டு வந்து கொண்டே இருக்கிறோம் இனிமேலாவது நாம் திரும்பிப் போய் என்றாவது ஒரு நாள் போய் நாம் அடைய வேண்டும் மனித பிறவியின் நோக்கமே இறைவனை அடைய வேண்டும் நீ ஒரு அடி எடுத்து வைத்தால் அவன் ஒன்பது அடி எடுத்து வைக்கிறான் இதெல்லாம் ரிலிஜன் இதெல்லாம் ரிலிஜன் சமயம் தத்துவம் வரும்போது நீ வேற அவன் வேற நினைச்சு போகணும் வரணும் நல்லா பேசாது இந்த அலை வந்து நீரை தேடி கடலை தேடி போகிறது அலை வந்து நீரை தேடி போகிறது கடலாம் சொல்லக்கூடாது அலை வந்து நீரை தேடி தேடி தேடி தேடி தேடி தேடி நீரில் போய் இணைந்ததுன்னா சரியா தானே இருக்கீங்க திருமுருகன் பூண்டி போகணுமா குணசேகரம் போகணுமா அல்லது கீழ்ப்பாக்கம் போகணுமா இங்கே போகணும் சொல்லிவிடுவோம் அலை வந்து நீரை அலை வந்து நீரில் இணைந்தது அப்படின்னா அது எப்படி இருக்குமோ அப்படித்தான் இறைவனில் போய் நாம் இணைகிறதுன்னு சொல்கிறது அது ஒன்று உண்மையிலே இல்லை அதில் ரிலிஜன் இங்கே என்ன சொல்லுவோம்னா ஐக்கியம்னா ஏகசிய பாவா நானும் இறைவனும் ஒன்றுன்னு புரிஞ்சுக்கிறது அண்டர்ஸ்டாண்டிங் போய் அடையிறது கிடையிறதுலாம் கிடையாது அது வந்து ஃபிசிக்கலாகவும் அடையிறது இல்லை யோகத்தினால மென்டலாகவும் ரீச் பண்ணுறதில்ல ஒன்றும் கிடையாது தெர்இஸ் நோ செப்பரேஷன் அட்டான் அப்படின்னு ப்ராப்பராக குரு சொல்லி கொடுத்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம் அவ்வளோதான் ஐக்கியம்னா என்ன அர்த்தம் ஏகசியா ஒன்றா இருக்கும் தன்மையை புரிந்து கொள்ளுதல் இதே தான் உங்களுக்கு எனக்கும் சொல்லணும் நம்ம ரெண்டு பேருக்குமே இது பொருந்து மாத்திரம் இல்லை நம்ம எல்லாருக்கும் நீங்களும் சச்சிதானந்தான் நானும் சச்சிதானந்தான் கடவுளும் சச்சிதானந்தான் சச்சிதானந்தத்தில் வேற்றுமை இல்லை சச்சிதானந்தத்தில் வேற்றுமை இல்லை இந்த சச்சிதானந்த எதிராக ஒரு சொல்லு இருக்கு அதுக்கு பேர் தான் அனிருத ஜட பேர் சச்சிதானந்தத்துக்கு ஆப்போசிட் வேர்டு முதல்ல புரியணும் சச்சிதானந்தத்துக்கு எதிர்ப்பதம் என்ன அனுருத ஜட சத்துக்கு சத்து பெருக்கூறி போட்டுங்க எதிர்ப்பதம் எழுதுக அப்படி போட்டுக்கணும் சத் பெருக்கல் குறி போட்டு சத் அனிர்த்தம் சித்து பெருக்கல் குறி ஜடம் துக்கம் பெருக்கல் குறி ஆனந்தம் மாத்தி போட்டேன் ஆனந்தம் அப்படின்னா வரிசை வந்தேன் சத்து அந்ர்த்தம் சித்து ஜடம் ஆனந்தம் துக்கம் சத்து சித்து ஆனந்தம் அனிர்த்த ஜட துக்கம் அனிர்த்த ஜட துக்கம்னா என்ன அனிர்த்தம் சொன்னா அசத்து அது ஒரு அசத்து அப்படி அந்த அர்த்தம் இல்லை அசத்துன்னு சொன்னா என்ன அர்த்தம் இருப்பில்லாததுன்னு அர்த்தம் எப்படி கடல் என்ற சொல்லுக்கும் அலை என்ற சொல்லுக்கும் இருப்பு கிடையாதோ சொல்லுக்கு இருப்பு சொல்லுக்கு இருப்பு அதுக்கு இருப்பு கிடையாது அதனால அது வந்து அசத்து இருப்பற்றது எதுவோ அசத்து அது மாத்திரம் எதை எதை ை சார் அது அசத்தாகும் எது எது இன்னொன்றை சார்ந்திருக்கிறதோ அது அசத்தாகும் கடல் என்னும் சொல்லும் அலை என்னும் சொல்லும் நீரை சார்ந்திருப்பதால் அந்த கடல் என்னும் சொல்லுக்கும் அலை என்னும் சொல்லுக்கும் இருப்பு இல்லை எனவே அது அசத் கடல்ங்கிற சொல் அசத் அலைங்கிற சொல் அசத் துணின்னு சொல்றது அசத்து நூல் தான் சத்தியம் நூலை சார்ந்துதானே துணி இருக்கிறது துணி உண்மையா நூல் உண்மையா நூல்கள் சேர்ந்தால் துணி என்று கூறுகிறோம் உண்மையில் இருப்பது நூல் தான் இப்ப அசத்துனா எதுன்னு புரிஞ்சு போயிடுது இனிமே அச்சிட்டு அல்லது ஜிடம் துக்கம்னா என்ன அப்படிங்கிறத நாளை பார்ப்போம் ஓ பூர் நமத்பூர் நமிதம் பூர்ண்பூர் நமதச்சே पूर्णस्य पूर्णमादाज ओम பூர்ணிய பூர்ணமாதாய பூர்ணமேவிஷாரி ओम